அவர்கள் எங்களுக்கு தடை செய்தார்கள் இறை மறுப்பாளர்களான அவர்களுக்கு இவை இவ் உலகில் அனுமதிக்கப்பட்டதாகும் மறுமையில் இவை உங்களுக்கு அனுமதி என்று நபி சொல்லாஹு அலஹல்ல அவர்கள் கூறினார்கள் அவர்கள் அறிவிப்பதாக புகாரி முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது பட்டையும் பட்டு கலந்து ஆடையையும் அணியாதீர்கள் தங்கம் வெள்ளி பாத்திரங்களில் குடிக்காதீர்கள் சாப்பிடாதீர்கள் என்று நபி சல்லாஹா அலி அசல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஆறு முஸ்லிம் இரண்டு பூஜ்ஜியம் ஆறு ஏழு மற்றும் ஐந்து